வணக்கம் தினமொரு துளிக்காக உங்க அலமையு சிலருக்கு வந்து சூரிய விளைச்சாத்தாலயோ காரணத்தாலும் உதடு வந்து கருமை நிறமா இருக்கும் எளிய முறை நிமிஷம் சாருடன் சக்ஃப்ரை சேர்த்து சக்ஃப்ரை கரையத்துக்குள்ளேயே அதை மேல தடவிட்டு மசாஜ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு குளிர்ந்த நிறால கழுவிட்டு வந்தோன்னா இந்த குளி கருமை நிறம் மாறி அழகான தோட்டத்தை கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவர்களே மீண்டும் சந்திப்போம்